திரு கல்லாட நாயனார் அவர்கள் அருளி செய்த கண்ணப்பதேவர் திருமரம் திருச்சிற்றம்பலம் பறிவின் தன்மை உறவு கொண்டனயவன் போர்த்த காழக செருப்பினன் குருதிபுலரா சுரிகம் மறையிற்கட்டிய உடை தோர்கச்சையன் தோல் நிடும் பையில் குறுமையில் தினித்து வாரில் வீக்கிய வரிக்கை கட்டியன் உழுபை கூனுகிர் கேழல் வெண்மறுப்பு மாறுபடத் தொடுத்த மாலை உத்தரியன் நீல நெற்றி சூழ்ந்த கானக்குஞ்சி கபடி புல்லினன் குடிலை குடிலையாக்கையன் வேங்கை வென்று வாகை சூடிய சங்கரன் தண்ணின தலைவன் நோங்கிய பில்லும் அம்பும் நல்லன தாங்கி ஏற்று கல்வனம் காற்றில் இயங்கி கடையில் வீட்டு கருமா அறுத்துக்கோலில் ஏற்றி கொழுந்தி காய்ச்சி நாவில் வைத்த நாட்போனகமும் தன் தலை சிறுகிய தன் பள்ளி தாமமும் வாய்கல சத்து மஞ்சன நீரும் குண்டுகான பேருரை கண்ணுதல் முடியிற்பூசை அடியால் நீக்கி நீங்க குணத்து கோஷரிக்கன்றவன் நீசங்காட்ட முக்கண்ணப்பனு ஒரு கணில் உதிரம் தக்கினத்திடையிழிதர அக்கணம் அழுது விழுந்து தொழுதெழுந்தரற்றி புன்மரும் தாற்று போகாதென்று தன்னை மருந்தென்று மலர்கணப்ப ஒழிந்தது மற்றை ஒன் திரு நயனம் பொழிந்த கண்ணீர் களுழி மற்ற கண்ணையும் பகழித்தலையால் அகழ ஆண்டகை ஒருகையாலும் இருகை பிடித்து ஒல்லை நம்புன்பொழிந்தது பற நல்லே நல்லை என பெரும் திருவேட்டு வர்த்தம் திருவடிகை தொழ கருவேட்டுழல் வினை காரியம் டுமே திருச்சும்பலம்